தமிழ தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவருக்கு ஒரு எடுப்பு இருக்கு என் உயிரினும் மேலான உடன்பரப்பே கரகர குரலில் இந்த வார்த்தை அப்படியே மந்திர வார்த்தையாக வெளிப்படும் அதேபோல புரட்சி தலைவர் மக்கள் கழகம் பொன்மன செம்மல் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு மந்திரவார்த்தை ரத்தத்தின் ரத்தமே கால மயிலாட கண்டிருந்த வான் கோழின்னு சொல்லுவாங்க நமக்கும் ஒரு மந்திரவார்த்தை இருக்கு அது என்னன்னா அன்னையும் வணக்கம் மே 14 வருஷமாக இந்த இன்டர்நெட் இணைய உலகத்தில் பதிவுகள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பதிவின் ஆரம்பத்திலும் இந்த அன்னை வணக்கம்னுங்கிற வார்த்தை இடம்பெறும் நீங்கள் இணையத்தோடு தொடர்பு இல்லாதவராக இருந்தால் இது உங்களுக்கு ஒரு சாதாரண வார்த்தை அதுக்காக என்னுடைய மந்திரவார்த்தையை மாற்றிக்கொள்ளக்கூடியாது அண்ணே வணக்கம் நே இந்த டூவீலர் இது மேலே ஒரு டப்பா அது மேலே வந்து மினி புக் ஸ்டோர் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும் இது ஒரு எழுத்தாளர் புத்தகம் வெளியிடுறதுங்கிறது சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிற மாதிரி ஆனால் கடவுள் புண்ணியத்தில் இணைய உலகில் ஒரு அஞ்சு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்து பதினாலுக்குள்ள லட்சம் கிட்ஸ் வாங்கியிருக்கோம் அதில் ஒரு நானூற்றி பேர் நம்மளுடைய ிட்டாங்க அவங்க கொடுத்த முன்பத்துல போட்ட புஸ்தான் இந்த நாலு புஸ்தகமும் ஒண்ணு ஜோதிடம் முன்னூத்தி அறுபது அடுத்தது ஜோதிடமும் தாம்பத்தியமும் அடுத்து ஆண் பெண் வித்தியாசங்கள் அடுத்து பணம் பணம் பணம் இந்த நாலு புஸ்தகம் தான் இந்த டப்பாக்குள்ள இருக்கு ஒவ்வொரு புத்தகமும் எண்பது பக்கம் ஒவ்வொரு புத்தகத்தின் விலையும் ஐம்பது ரூபாய் நாலு புத்தகமும் கேசு இருநூறு ரூபாய் புத்தகம் அப்படிங்கறதே என்னன்னா இப்போ நாலு புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு புத்தகம் எழுதுறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் நான்கு புத்தகங்களும் என்னுடைய அனுபவ சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுல இருந்து என்னைக்கு வரைக்கும் பல லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கேன் அதுக்கெல்லாம் கீது வாங்கினா இல்லையாங்கிறது அப்புறம் கதை கீது வாங்கியிருந்தா இந்த மாதிரி தப்பாவில் புத்தகம் வேண்டிய அவசியம் வந்திருக்க பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் என்பது ஆன்மீகத்தின் தலைவாசல் மாதிரி பைபிள் சொல்லுவாங்க கத்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் கத்தா படைத்தவர் படைப்பில் கிரகங்களும் இந்த கிரகங்களின் செயல்பாடுகளை அறிந்து கொண்டால் ஒரு அச்சம் என்பது ஏற்படும் ஆட்டோமேட்டிக்காக வந்து படைத்தவன் மேல் ஒரு பயம் வந்துடும் அதுதான் ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த ஜுவதிடம் இது ஏற குறைய ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஆயிடுச்சு உண்மையில் பார்க்க போனால் இதெல்லாம் வெறும் கணக்கு தான் ஓரளவுக்கு கிராஃப்டிங் பவர் இருக்கிறவங்க ஒரு பதினஞ்சு நாள் உட்கண்டா போகணும் ஒரு சுமாரான ஜோசியர் ஆயிடலாம் ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னன்னா முதல்ல வந்து ஒரு புரிதல் இருக்கணும் படைத்தவன் படைப்பு கிரகங்கள் மனிதன் வாழ்க்கை வாழ்க்கை போக்கு வாழ்க்கையின் விளக்கு இது மேலே வந்து ஒரு புரிதல் என்பது ஏற்பட்டு விட வேண்டும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜோதிடம் என்பது ஒரு விஞ்ஞானமாக மட்டும் இல்லாம மெய்ஞானமாகவும் மாறும் இந்த ஜோதிடம் முன்னூற்றி கண்ட்ரம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி வச்சு ஜாதகத்தில் உள்ள கிரகஸ்திய வச்சு வாழ்க்கையை சொல்ல முடியும் அப்படிங்கிற போது நிலைய வச்சு ஜாதகத்தை டெஸ்ட் பண்ணலாம் இந்த தீய பலன்களை தவிர்க்க பரிகாரம் சொல்லலாம் அதான் இந்த ஜோதிடம் முந்நூற்றி அறுபதுனுடைய சிறப்பு இப்போ இந்த செவ்வாய் செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் செடிகள் என்ன அவர் கோபக்காரராக இருப்பார் அவருக்கு உஷ்ண கோளார்கள் இருக்கும் இரத்த சுத்தி இருக்காது இரத்த விருத்தி இருக்காது பலன்கள் இருக்கு இப்போ ஒரு நபர் அவருக்கு கூடவே செவ்வாயால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் இந்த விபத்து தீ விபத்து அறுவை சிகிச்சை இதெல்லாம் நடந்திருக்கு அவர் ஜாதகத்துல செவ்வாய் தெரியலன்னு அதுக்கு அவருடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய வாழ்க்கையே இந்த விஷயத்த சொல்லிருவேன் அதனால உங்கள் வாழ்க்கை நிலையை பொறுத்து உங்கள் ஜாதகத்துல எந்த கிரகம் தெரியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தினுடைய தீய பலனை ஓரளவுக்கு குறைக்க குறைக்கிறதுன்னா டைவர்ட் பண்றது மடை மாற்றுதல் இப்போ துப்பாக்கி எடுத்தாச்சு ட்ரெக்ஜர் அழுத்தியாச்சு புல்லெட் கிளம்பியாச்சு அந்த புல்லெட்டை நிறுத்த முடியாது ஆனால் அதை நெத்தியில் வாங்கிக்கிறதா நெஞ்சியில் வாங்கிக்கிறதா தோளில் வாங்கிக்கிறதா இது வந்து அந்த மைக்ரோ செகண்டில் டிசைட் பண்ணணும் அப்போ வந்து நாம் டேமேஜிட்ட ஓரளவுக்கு வரைக்க முடியும் இதுதான் இந்த பரிகாரங்களுடைய அடிப்படைப்பு இப்போ மறுபடியும் இந்த செவ்வாய் விஷயத்துக்கு வரேன் இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லை அறுவை சிகிச்சை நடக்க போகுது விபத்து நடக்க போகுது அதை எப்படி தவிர்க்க முடியும் செயல்பாட்டை தடுத்து நிறுத்த முடிந்தால் மாதிரி தான் கடவுள் அந்த அளவுக்கு தம்மிச்சு கிடையாது எப்படியும் ரத்த சேதம் நிச்சயம் இந்த சந்தர்ப்பத்தில் நாமளே டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கிட்டு இப்போ ரத்ததானம் பண்ணலாமே இப்போ நடக்கிறது வேண்டிய நஷ்டம் நடந்திருச்சிங்க மறுபடி அந்த கிரகம் தன்னுடைய வேக்குவத்தை கலெக்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஒரு அட்டாக் கொடுக்கறதுக்கு காணம் பிடிக்கும் இதுதான் இந்த பரிகாரங்களின் அடிப்படை இப்போ கிரகங்கள் கிரகங்கள் நம்ம வாழ்க்கையை பாதிக்கிது அந்த பாதிப்பு நம்முடைய குடும்ப வாழ்க்கையையும் சமூக வாழ்க்கையையும் பாதிக்காமல் ஆனாலும் நம்ம பாதிக்கணும் அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்குறது இந்த பாம் ஸ்குவாடெல்லாம் வரும் பாம்பு கண்டுபிடிப்பாங்க அதை கொண்டுட்டு போய் ஒரு காளி மைதானத்தில் பள்ளம் வெட்டி அதுக்குள்ளே அந்த பாமை வச்சு அதனால் மணல் மூட்டையெல்லாம் போட்டு வெடிக்க வைப்பாங்க தீவிரவாதியும் வெடி வைக்கிறாங்க பாம் ஸ்குவாட வெடி வைக்கணும் ஆனால் தீவிரவாதி வைக்கிற பாம் வந்து உயிர் நஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் பாம்பு ஸ்குவாட் வந்து அந்த உயிர் நஷ்டத்தை தவிர்க்க இதுதான் இந்த பரிகாரங்களுடைய அடிப்படை இது இந்த ஜோதிட முன்னூத்தி அறுபது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்ட் இந்த புத்தகத்தை நீங்க வாங்கி அதை சின்சியரா படிச்சு புரிஞ்சிக்கிட்ட உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுடைய சமூக வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பாதிக்காம அந்த கிரகங்கள் வேலை செய்யறதுக்கு வழி பண்ணி கொடுக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் பெட்டரா இருக்கும் இது இந்த ஜோதிடம் முன்னூற்றி வருவது பற்றிய நடத்தம் அதுக்கடுத்தது வந்து இந்த ஜோதிடமும் தாமத்திடும் சாம்பத்தியம் இந்த கிராமத்து பக்கமெல்லாம் வந்து புருஷன் பஞ்சாதி சண்டை போட்டுக்கிட்டாங்க நீங்கள் எல்லாம் சின்னஞ்சி இருக்குங்க நிலைக்கு வச்சு பிறகு எல்லாம் சரியா போயிடும் அப்படிம்பாங்க ஏன்னா அந்த தாம்பத்தியம்ங்கிறது வந்து ஒரு ட்ரபுள் ஷூட்டர் மாதிரி கணவன் மனைவி கிடையில் ஏற்படக்கூடிய இந்த கருத்து வேகாடுகள் முட்டல் மோதல்கள் இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அந்த தாம்பத்தியம் என்பது இருக்கிறது அந்த சாம்பத்தியத்தை இந்த கிரகங்கள் ஜாதகம் எப்படி பாதிக்கும் எந்த கிரகம் இருந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும் அதுக்கு என்ன பரிகாரம் இதெல்லாம் வந்து இந்த ஜோதிடமும் தாம்பத்தியமும் புத்தகத்துல விவரமாக கொடுத்துருக்கேன் இதில் பெரும் ஜோதிடம் ஜோதிடம்னு எல்லியடிக்காம இந்த ஜோதிட உண்மைகள் இந்த பாலியல் மற்றும் மனைவியல் கருத்துக்களுக்கு எப்படி ஒட்டு போகுது அதுங்கிறதையும் இதில் கூறி காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த ஜோதிடமும் தாமத்தியமும் புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா புரிஞ்சிக்கிட்டா அதை அப்ளை பண்ணால் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த தாம்பத்திய வாழ்க்கையினுடைய இம்பேக்ட் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் மேல இருக்கும் அதனால ஆட்டோமேட்டிக்காக குடும்ப வாழ்க்கையும் பெட்டராக இருக்கும் யார் ஒருத்தருக்கு வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பிளசண்ட்டாக இருக்கும் அவங்க வந்து இந்த உலகியல் விஷயங்களில் சாதனை பண்றது பெரிய விஷயம் கிடையாது இது இந்த ஜோதிடமும் தாம்பத்தியமும் அடுத்தது வந்து இந்த ஆண் பெண் வித்தியாசம் சாதாரணமா வந்து இந்த ஜாதகங்களை பொறுத்தவரைக்கும் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இதுக்கு பெருசாக வித்தியாசம் கிடையாது இஞ்சி போனா இந்த எட்டாம் இடம் இது வந்து ஆண்கள் ஜாதகத்துல ஆயுள் ஸ்தானமாக வேலை செய்யுது ஜாதகத்துல மாங்கல்யஸ்தானமா வேலை செய்யுது நான்காம் இடம் ஆண் ஜாதகத்தில் கல்வியை காட்டும் பெண் ஜாதகத்தில் வந்து அவருடைய கற்பை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதான் வித்தியாசம் ஆனால் இந்த மாறி வரும் காலகட்டத்தில் இந்த பன்னெண்டு பாவங்களுமே வந்து வித்தியாசப்படுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதை இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள் புத்தகத்தில் கிளியர் கட்டா சைக்கலாட்டுகளாக செக்ஷுவலாக பல கோணங்களில் ஆராய்ந்து அதில் நம்ம அனுபவத்தையும் சேர்த்து எழுதியிருக்கோம் ஆண் பெண் வித்தியாசங்கள் புத்தகத்தை வாங்கி நீங்கள் ஆணாக இருக்கும் பெண்ணை சரியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பெண்ணாக இருக்கும் ஆணை சரியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு ஆண் பெண் இவங்க வந்து நெருங்குவதே வந்து அந்த உடல் கவர்ச்சி இல்லை உடல் கவர்ச்சி இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து சீக்கிரமே எவாப்ரேட் ஆகிடும் இப்போது இந்த ஹியூமன் பாடியில் வந்து உணர்வு கேந்திரங்கள் இருக்கும் இல்லை உணர்வு கேந்திரங்கள் தொடர்ந்து தூண்டப்பட்டு கொண்டே வந்தால் அந்த உணர்வு கேந்திரங்களுடைய இந்த ரெஸ்பான்சிபஸ் அது வந்து குறஞ்சி போயிடும் இப்போ கிச்சு கிச்சி மூட்டுவாங்க அது சிலருக்கு தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படியே துள்ளி குடிப்பாங்க ஆனால் பலர் வந்து எருமாட்டு மேலே மழை பெய்ஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க இது வந்து மனிதன் வேறுபடுகிறது அதே போல் கால ஓட்டத்தில் மரத்து போகுது இதனால் இந்த உடலியல் கவர்ச்சி இது வந்து ரொம்ப தற்காலிகம் டெம்பரவரி அது அந்த போதை இறங்கின பிறகு எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும் கல்யாணான புதுசில் ரொம்ப நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம்தான் அவனுடைய சுயோகத்தை காட்ட ஆரம்பித்தாம்போம் அவங்க மறைக்கிறதும் இல்லை நாம் பார்க்க மறந்ததும் இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியலை அவ்வளோதான் ஆசை அது மோகம் ஒரு நாள்னு சொல்லுவாங்க அதை நாள் வந்து இந்த உடையல் உடல்கள் வேலை செய்வது அவ்வளோதான் அதனால் வந்து அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் செயல் செயலின் பின்னணி இதையெல்லாம் நாம் பார்க்கவில்லை இந்த ஆண் பெண் வித்தியாசங்கள் புத்தகத்தை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா புரிஞ்சிக்கிட்டு உடலியல் கவர்ச்சியை தாண்டி பெண்ணையும் உள்ளபடி புரிஞ்சுக்கலாம் பெண் என்றதுமே உடனே வந்து இந்த காதலி மனைவி அப்படின்னு மட்டும் நினைக்கிறாதீங்க பெண் என்றால் பெண் நம் தாயும் பெண் நம் சகோதரிகளும் பெண்தான் நம் நண்பர்களின் மனைவியரும் பெண்கள் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் செயல்பாடுகளுக்கான காரணம் அதுக்குண்டான பின்னணி அதை நாம புரிஞ்சுக்கணும் அதை வந்து ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக மேலும் மனைவியல் பாலியல் ரீதியாக ரொம்ப விளக்கமா புத்தகத்தில் அனலைஸ் பண்ணிருக்கும் இது வந்து ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் உள்ளபடி புரிஞ்சுக்கிறதுக்கு வரும் அடுத்தது வந்து இந்த பணம் பணம் பணம் இந்த தலைப்புல ஒரு புத்தகம் இருக்கு பணம் இல்லாதவன் இருக்க ஆனால் பண தேவை இல்லாதவன் யாரும் இல்லை பணத்தை பற்றி இரண்டு விதமான ஒன்று பணம் கிண வந்து தூங்க முடியாது சாப்பிட முடியாது அடுத்து பணம் இருந்தால் தாயா வாழ்க்கை பணம் இல்லாதவங்க கிணம் இப்படி ஒரு கருத்து இங்க வந்து கௌதம புத்தர் சொல்லுவார் உண்மை என்பது மையத்தில் இருக்கு அந்த முனையிலும் இல்லை இந்த முனையிலும் இல்லை பணத்தை நெருப்பதும் தவறு அதே சமயத்தில் நெருக்கு ஸ்டேப்ல பணத்தை சுரத்துறதும் தவறு இப்போ வாழ்க்கைன்ற வண்டிக்கு இந்த பணம் கருது ஒரு எரிபொருள் அவ்வளோதான் உங்கள் வண்டியில் பெட்ரோல் போட்டுக்கிறீங்க போட்டுக்கிட்டு எங்க போறீங்க அங்கேதான் வித்தியாசம் வருது ராஜ்மார்க்கெட்டுக்கு போகிறீங்களா கீட்டாட்ட கிளப்புக்கு போகிறீங்களா எங்கே போகிறீங்களா எங்கே வேணால் போகலாம் அதான் பணம் ஏ பணம் எப்படி வந்தது இந்த பணம் ஏன் நம்ம வாழ்க்கையை பாதிக்குது சம்பாதிக்கிற ஒரு சைக்காலஜி என்ன சம்பாதிக்க முடியாத ஒரு சைக்காலஜி என்ன மனிதன் ஏன் பணத்தை புரட்டுகிறான் புறத்தன பிறகு ஏன் அவனுக்குள்ள அதிருப்தி வருது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணியிருக்கும் இந்த படைப்பின் ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டாயிரத்து பதினாலு வரைக்கும் பணம் பணம் பணம் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் பணம் குறித்த உங்கள் பார்வை மாறும் இப்போ ஒரு பழம சொல்லுறாங்க பதறாத காரணம் சிதறாறு இப்ப வந்து பணங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆக்சிஜன் மாதிரி நீங்க வந்து பணம் தீண்டு போகுதுன்ற உடனே உயிர் போயிருதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க பதறி போயிரு பணத்தை துரத்த ஆரம்பிச்சுடுது அந்த பதற்றமே உங்களுக்கு வந்து தோல்வியை கொடுக்கணும் தான் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஆனால் அந்த பணம் உணவுக்குள்ள எந்த அளவுக்கு முக்கியம் பண்ணதுன்னா அது ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை போல மாறிடுச்சு ஒரு புல்லட் ப்ரூஃபை போல மாறிடுச்சு பலமா தான் இருக்கு சிந்தன போக்கை மாற்றிக்கொண்டு பணத்தை எதும் பலமா பார்த்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாம எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் உட்கார்ந்து பிளான் பண்ணி நமக்கு இருக்கிற சோர்ஸ் நமக்கு இருக்கிற சூழல் இதை பொறுத்து பணம் பண்ணக்கூடிய ஒரு நிதானத்தை உங்களுக்கு இந்த புத்தகம் நிச்சயமாக இருக்கும் இந்த பணம் பணம் புத்தகத்தில் தனி மனிதர்களை மட்டும் இதில் ஆலோசனைகள் தரப்படவில்லை இந்த நாட்டையும் பணக்கார நாடாக்குறவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்டும் கொடுத்துருக்கேன் ஒவ்வொருத்தராக பணக்காரர் ஆகிக்கிட்டு போனால் எந்த காலத்துக்கும் இந்தியா பணக்கார நாடாகிறது இதே இந்தியா ஓவர்னைட் ஒரு பணக்கார நாடாக இருக்கு எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக பணக்காரர் ஆகிட்டு போகிறேன் அதனால் இந்த புத்தகத்தில் வந்து நம் இந்தியாவை ஒரு பணக்கார நாடாக ஒரு திட்டத்தை அது மட்டும் இல்லை யாராச்சும் நிறைய சம்பிராதிச்சுட்டு இருந்தால் அவருடைய ஜாதக ராசிப்பா அவர் ஜாதகம் நல்லா இருக்கு அவர் நேரம் நல்லா இருக்கு இப்படி பேசிக்கிட்டே ஆனால் ஒரு ஜாதகம் அதில் எல்லா கிரகங்களும் கெட்டு கிடந்தாலும் எல்லா பாவங்களும் கெட்டு கிடந்தாலும் பணம் நம்ப அதிக்க முடியும் அதுக்குண்டான வழிவகைகளை இந்த புத்தகத்துல அனைவருக்கும் தனயோகம் என்ற தலைப்பில் கொடுத்திருக்கேன் இது இந்த நான்கு புத்தகங்களின் சுருக்கம் இந்த புத்தகங்கள் எங்கேயே இருக்கு ஒரு புத்தகம் எண்பது பக்குங்கள் இருக்கு மல்டி கலர் வேப்பர் போட்டிருக்கோம் இந்த நான்கு புத்தகங்களையும் வாங்கினால் வாங்கி படிச்சு பிரிஞ்சு இதுல உள்ள விஷயங்களை அப்ளை பண்ணா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் இல்லை குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்லை உங்கள் சமூக வாழ்க்கையும் நல்லா இருக்கும் ஒவ்வொரு சர்க்கிள்லேயும் ஐ மீன் ஒரு ஆஃபீஸ் சர்க்கிள் ஒரு காலேஜ் சர்க்கிள் இப்படி ஒவ்வொரு சர்க்கிளில் ஒரு பத்து பேர் இந்த நான்கு புத்தகங்களில் வாங்கி படித்து பின்பற்ற ஆரம்பித்தா போதும் படிப்படியாக நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவுடைய தலையெடு மாறும் நன்றி வணக்கம் சித்தூர் குறியீட்டு